நாட்டின் இணையர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையிலும் கீரி பாத் ஸ்ரீலங்கன் டிஷ் பாசுமதி அரிசி ஒரு கப் தேங்காய்பால் ஒன்றரை கப் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப செய்ய முதல்ல இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா இருத்துட்டு வரும் அரிசி அதுல போட்டு தண்ணி ஆப்ரேட் ஆற வரைக்கும் அப்படி வறுக்கணும் தண்ணி ஆப்ரேட் ஆன உடனே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு நல்லா க வறுத்தடணும் வறுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துவிட்டு கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை கப் தேங்காய்பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக விடணும் நல்லா வீந்த உடனே அதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் எப்படி கேக் செட் பண்ணுவோல்ல அதே மாதிரி அந்த ரைஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தோம் நான் சூப்பராக டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி கீரி பாத்தையார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்